பாடம் பதினைந்து எவ்வளவு தொலைவில் இருந்தால் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் இறைவனை நினைவு கூற விரையுங்கள் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் ஜும்மா நடைபெறும் ஊரில் தொழுகிக்கான அழைப்பை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தொழுகைக்கு செல்வது உனக்கு கடமையாகும் என அத்தா கூறுகின்றார் அனசிரதியாஹோங் அவர்கள் தமது மாளிகையில் இருக்கும் போது ஜிம்மா தோடுவார்கள் சிலபொழுது ஜிம்மா தோழமாட்டார்கள் அனசிரதியாஹோங் அவர்களுடைய மாளிகை பசரா நகரின் எல்லையில் உள்ள சாவியா என்னும் இடத்திலிருந்து இரண்டு பர்சக் அதாவது சுமார் ஆறு மைல்கள் தொலைவில் இருந்தது